ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமாம் மெய்யன்பர்களே கற்பவை கற்போம் என்கின்ற நம்முடைய சாஸ்திரோபதேச நிகழ்ச்சியிலே மனிதப்பிறவியின் சிறப்பிலிருந்து தொடங்கி பல்வேறு அம்சங்களை வாழ்க்கைக்கு பயனுள்ள கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறோம் இனி விரிவாக கருத்துக்களை கூற முயற்சியை மேற்கொள்கிறேன் நம்முடைய சிறப்பு பகுத்தறிவாற்றல் என்பதை முதலிலேயே பார்த்துருக்கிறோம் இந்த பகுத்தறிவாற்றலை நாம் சாஸ்திரத்தோடு இணைத்துத்தான் பயன்படுத்த வேண்டும் பகுத்தறிவுக்கு தானாகவே உண்மைகள் எல்லாம் விளங்கிவிடாது யாரோ சிலருக்கு அரிதாக விளங்கக்கூடும் அதற்கு காரணம் கூட சென்ற பிறவியிலே அவர்கள் அதை அறிந்திருக்கக்கூடும் நம்முடைய சாஸ்திரங்களிலே அறிவானது ஒரு பிறவியில் அடையப்படுவதாக சொல்லவில்லை இந்த பிறவியில் பயன் தராவிட்டாலும் அடுத்த பிறவியில் பயனை தரும் என்றே சொல்லியிருக்கிறது நாம் செய்த நல்வினைகளின் பயனாகிய புண்ணியமும் தீவினைகளின் பயனாகிய பாபமும் கற்ற கல்வியும் உயிரோடு உடன் வரும் உடலை விட்டு உயிர் நீங்கினாலும் அந்த உயிரோடு இணைந்திருக்கிற உள்ளத்திலே இந்த புண்ணிய பாப பதிவுகளும் சாஸ்திர ஞானமும் அது லௌகிக கல்வியாக இருந்தாலும் அதாவது உலகியல் கல்வியாக இருந்தாலும் ஆன்மீக கல்வியாக இருந்தாலும் எந்த கல்வியாக இருந்தாலும் அது உள்ளத்திலே பதியும் இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய ப்ராடிஜி சிறுவயதிலேயே சங்கீதம் போன்ற பல விஷயங்களிலே கல்வியின் திறமையை வெளிப்படுத்துபவர்களை நாம் பார்க்கிறோம் அது சென்ற பிறவியிலே ஏதோ ஒரு மனித பிறவியிலே அடைந்ததுதான் என்று நாம் அனுமானம் செய்கிறோம் எனவே இந்த சாஸ்திர ஜானம் என்பது ஒரு பிறவியிலேயே அடைவது அல்ல அதுதான் முக்கியமான விஷயம் ஆகவே இந்த பகுத்தறிவை நாம் எப்பொழுதும் சாஸ்திரங்களோடு இணைத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை முதலிலேயே சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த சாஸ்திரங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை கற்ற ஒரு குருநாதர் நமக்கு அவசியம் நன்கு கற்றிருப்பவர் அதை கடைப்பிடிப்பவர் அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் இருந்தால்தான் அவரிடமிருந்து அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்கிற நமக்கும் கற்றுக்கொள்வதற்கான தகுதிகளும் இருக்க வேண்டும் ஆக குருவினுடைய இலக்கணத்தையும் மாணவனுடைய இலக்கணத்தையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த இலக்கணங்களை அறிந்தால்தான் குருவை பற்றி புரிந்து அவரிடம் நாம் செல்ல முடியும் ஒரு டாக்டருடைய குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுதான் டாக்டர்கிட்ட போகிறோம் அதே மாதிரி எந்த நோய் இருக்கோ அந்த நோய்க்கான வைத்தியத்தை செய்கிற டாக்டர் யாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போகிறோம் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணுங்கிற அறிவையும் அது அதாவது தியரி ப்ராக்டிஸ் இது ரெண்டையும் கற்றுக்கொள்வதற்கு பெரும்பாலும் தாயும் தந்தையுமே கற்றுக் கொடுத்து விடுவார்கள் அந்த காலத்தில் இருந்தாலும் சமூகத்திலே பெரியவர்களிடம் சென்று மேலும் ஆழமாக கற்பதும் வழக்கத்திலே இருந்திருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது எனவே குருவினுடைய இலக்கணங்களையும் சிஷியனுடைய லட்சணங்களையும் நாம் முதலில் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது ஆக பகுத்தறிவை உடைய நாம் சாஸ்திரங்களின் அவசியத்தை நன்கு உணர்ந்து நம்முடைய அறிவை நன்கு வளர்ப்பதற்காக அறிவை நன்கு பயன்படுத்துவதற்காக குருநாதரிடம் செல்லத்தான் வேண்டும் குருவின் இலக்கணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நாளை குருவினுடைய இலக்கணங்களையும் மாணவருடைய இலக்கணங்களையும் தொடர்ந்து சொல்வதற்கு முயற்சியை மேற்கொள்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம்